வணக்கம் நண்பர்களே நற்ற ஹரிப்பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி நாற்பத்தி நான்கை வழங்குவது சென்னை அரவிந்த் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் சில உன்னதமான மனிதர்கள் என்னைக்குமே நம்ம மனசுல பசுமரத்தானே போல பதிஞ்சிருப்பாங்க அவங்க செய்த உதவிக்கு என்ன காரணமும் நம்மளால கற்பிக்கவே முடியாது எந்தவித பிரதி பலனை எதிர்பார்க்காம நம்மளோட முன்னேற்றத்துக்கு அங்க உறுதுணையா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் எவ்வளவு நன்றி கடனா என்ன ஆற்றினாலும் எவ்வளவு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அவ செஞ்ச உதவிய ஈடு கட்டவே முடியாது அது நமக்கு பெத்த அப்பா அம்மாவா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் ஆசிரியர்களா இருக்கலாம் ஒரு போற வழியில ரோட்ல பார்த்த மனிதர்களாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தந்தா டாபி ஹாரி ஹெரம்யானி ரான் லூனா அந்த வாலிபண்டர் எல்லாரையும் எந்த வித பிரதி உபகவாரம் எதிர்பார்க்காம டாபி தங்கின் உரிய உயிரை டாக செஞ்சுட்டு காப்பாத்திட்டு போயிட்டாரு அவரை எப்படி அடக்கம் பண்றது அடக்கம் பண்ற முறையிலேயே அவருக்கு எப்படியே நன்றி செலுத்தணும்னு ஆசை உயிரோடுற போய்க்கு அவருக்கு தன்னால என்ன நன்மையும் செய்யணும்ல அட்லீஸ்ட் செத்தது கத்தம அப்புறமா ஏதோ மந்திர கோல் எடுத்து வச்சு ஏதோ எடுத்தும் கௌதம் அவரை புதைச்சிட்டு போகாம முடிஞ்ச அளவுக்கு மரியாதையோட முழு உழை உடல் உழைப்பையும் யூஸ் பண்ணி தானே உழைப்பையும் உபயோகித்து தோண்டி தன்னுடைய ஒவ்வொரு வேர்வை துளியையும் டாபியோட இறப்புக்கும் தியாகத்துக்கும் செய்யும் இடம் காடிக்கையா நினைச்சதை செஞ்சு டாபிய உதச்சிட்டான் அவருக்கான இறுதிச் சடங்கை செஞ்சு முடிச்சுட்டான் அப்படியே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது அவன் செகண்ட் இயர்ல ஆகவர்ட்ஸ்ல சேரும் போது தன்னோட அண்கள் வீட்டுல இருக்கும் போது டாபி அப்படின் சொந்தக்காரரா தன்னுடைய முதலாளியா நடிச்சிருந்த மேல்பாயோட வீட்டுக்கே விரோதமா வந்து விரோதமா வந்து அவங்களுக்கு தெரியாம வந்து ஹரிக்கு உதவி செய்ய முன் வந்தான் ஆகவர்ட்ஸ்ல போகாதீங்க உங்க உயிருக்கு ஆபத்திற்கு சேம்பர் ஆஃப் சீக்ஸ் தொடர்ந்து ஹாரியோட அவரை பள்ளிக்கு போடாமத்தும் அதுக்கப்புறமா ஹேரி செஞ்ச என்ன வேலை செஞ்சாலும் என்ன செய்யு சொன்னாலும் ஒரு மறுப்பும் இல்லாம ஹாரிக்காக தான் உயிரே பணைய வச்சு ஹாரிக்காக பல வேலைகளை செஞ்சிருக்கான் கண்காணிச்சிருக்கலாம் கடைசியில தான் உயிர் போகும்னு தெரிஞ்சும் காப்பாத்துக்க கடைசி வைக்கும் முயற்சி செஞ்சுட்டே செத்துட்டா என்ன பரிகாரம் பண்ணுவேன் எல்லாரும் என்ன காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு முயற்சி பண்ணி செத்து செத்து என்ன எப்படி வதைக்கிறீங்க என்ன எப்படி அணு அணுவா சித்திரவதை பண்றீங்க உங்களுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ண இருக்கு நானே செத்து தொடர்ந்திருக்கலாமே ரிக்கி மனசெல்லாம் ஒரே குமரன் மந்திரக்கோள் எடுக்கிறான் அப்படியே பக்கத்துல கடலுக்கு பக்கத்துல இருந்த சி ஸ்டோன் மந்திரக்கோள்ளால தூக்கி டாபியோட கல்லரை மேல வைக்கிறான் இந்த சமாதி மேல கல்லை வச்சு அப்படியே கல்வெட்டில எழுதுற மாதிரி மந்திரக்கொள்ளால எடுத்துக்களை உருவாக்குறான் இதோ விதைக்கப்பட்டிருக்கிறான் என்னுடைய டாபி என்னுடைய டாபி ஒரு சுதந்திரமான எனது வேலைக்காய் ஞாரி உங்க உணர்வு பொங்க எழுதிட்டிட்டு பில்லோட அந்த காட்டேஜ் குள்ள என்னடா நான் நடந்து போச்சு என்ன பண்றது அடுத்த வேலையை பாக்கணும் இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது இந்த பார் ஜின்னி நல்லவேளை தப்பிச்சுட்டா கிறிஸ்துமஸ் லீவ்னால வீட்டுக்கு வந்திருந்தா இல்லைன்னா ரான் வெளியிருக்கதை பார்த்த உடனே அந்த சமயத்திலேயே ஜிண்ணிய பள்ளியில அடிச்சு குடும்பம் பத்தி இருப்பாங்க நல்லவேளை அவளை பாதுகாப்பான இடத்துல ஆன்ட் மியூரியல் வீட்டுல வச்சிருக்கோம் ஓ அந்த கல்யாணம் வீட்டுல டம்புடுற தப்பு தப்பா பேசினாரு அந்த ஆண்ட் மியூரியல் அவங்கதான் அவங்களோட வீடுதான் இப்ப எல்லாருக்கும் இருக்கு இந்த சில்க் காட்டேஜும் அவங்க வீடும் டெட்டி ட்ரெஸ்க்கு தெரியாம இருக்க வைக்குதான் எங்களோட பாதுகாப்பு நாங்க பாதுகாப்பா இருப்போம் அதுக்கப்புறம் டெட்டி ட்ரெஸ் தெரியாம இருக்கு அதே தான் உங்க அப்பா அம்மா எப்படி பாதுகாப்பா இருந்து ஓம் டெயிலால காட்டி கொடுக்கப்பட்டாங்களோ அதே அந்த மேஜிக்கோட சீக்ரெட் கீப்பர் நான் தான் அப்படின்னு தான் நெஞ்ச தட்டான் அதனாலதான் நான் வெளியங்கி போகாம இருக்கேன் யார் கண்ணிலையும் மாட்டாம இருக்கேன் என்னத்தோற அந்த வீடு இருக்கிற சீக்ரெட்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாரா சரி சரி டி எனக்கு ஒண்ணு ஆலி பண்றையும் சந்திச்சு கொஞ்சம் பேசணும் டி அவன் அவங்களிடம் பேசுற நிலைமை இல்லடா இல்ல அவங்க எப்படி இருந்தா சரி எனக்கு ஒண்ணே பேசியும் இருக்கும் கொஞ்சம் டைம் கொடு நான் வரேன் அப்படின்னு ஆரி எங்கட போற எங்க போற ஹாரி கையை கொள்ளிட்டாரம் இங்கே ஓடி மாட்டேன் இப்படின்னு ஆரி கிச்சனுக்குள்ள போறான் அவன் கை ஃபுல்லா தாபியோட ரத்தம் தன்னை ஆக்ஸ் எடுத்து அந்த மண்ணை ரத்தமும் மண்ணுமா கலந்துருக்கு அப்படியே கிச்சன்ல தண்ணி குறந்து தொடர்ந்து கழுவுலாம் என்ன தம்பிடுற செஞ்சிட்டீங்க என்ன செஞ்சிட்டீங்க நீங்க வெறும் அவன் என் மேல ஒரு நன்றி உணர்வு இருக்கும் நாலு வருஷத்துக்கு முடிய உலகத்துல என்னைக்குமே ஒருத்தன் இன்னொருத்த உயிர காப்பாத்தன காப்பாத்தப்பட்டவன் முதல்ல அவன அவனை காப்பாத்தினவனுக்கு கடன் பட்டவன் அந்த கடனை திருப்பி திருப்பி செலுத்தாம அவனால இருக்கவே முடியாது நீங்க சொன்னீங்க அது அப்படியே நடந்திருக்கு கோம்டோட ஆள் மனசுல எனக்கான நன்றியுடன் இருக்கும்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சுச்சிருக்கீங்க ராணுக்கு அந்த டெலிமினேட்டர் தேவைப்படும் அவன் எப்படியும் சண்டை போட்டு காணா போனான் திரும்பி பாற விரும்புவான் அப்போ அவன் தேவைப்படும் டெலிமினேட்டர் கொடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு என்ன பண்ணீங்க என்னையும் நல்லா நீங்க புரிஞ்சிருக்கணும் எனக்கு அன்புதான் சக்தி வாய்ந்த ஆயுதம் அது என் கிட்ட நிறைய இருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லி என்னை ஆனா எனக்கு என்ன இப்பதான் எனக்கு தெரியல தெரிய தெரியுது முடிவு பண்றேன் அழிக்கணும்னு மட்டும் சொன்னீங்க எது எங்க இருக்குன்னு தெரியல இப்ப நான் ஜெட்லி ஆலோச பண்ணி அந்த இறப்பின் கேடய எங்களை தொடர்ந்து அதை கண்டுபிக்கணுமா இல்ல அவனோட ஹார்டக்ஸ் அழிக்கணுமான்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல எதையுமே சொல்லாம இப்படி என்ன திக்கு தெரியாம ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு போனா விட்டுட்டு போயிட்டீங்க மத்தவங்களை மூத்துல ஒரு சைதம்பு கூட என்ன எதுவுமே என்ன உணர்ச்சி போகமா யோசிச்சுட்டு தழும்பு எரியுது அவன் வெட்டிகரமா அடுத்த இலக்கமாக்கி போயிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு முக்கியமான தீர்க்கமான உண்மை இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவன் மூலையில ஒரு முக்கியமான யோசனை உதிச்சிருக்கு அவன் கண்ணு முன்னாடி அந்த பெரிய அடுத்த கேசல் மிக பெரிய கட்டடம் தெரியுது ஹாரிக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கட்டடம் அவன் வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டடம் அவனால மறக்கவே முடியாத அந்த கேசல் அவன் கண் முன்னாடி தெரியுது இதுதான் இங்கதான் என்னோட கடைசி வெற்றியை நான் அடைய போறேன் அப்படின்னு நினைக்கிறான் தந்தைய கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இந்த வீட்டுக்குள் தன் நினைவுகளை ஹாரி கொண்டு வரான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஹேரி கிச்சன்ல கழுவினை கையை உண்டியை தூக்கிட்டு எடுத்துட்டு அப்படியே கையை வீசிட்டு ரூம்கு நடந்து போறான் பில் நான் உடனே கிரிக் ஃபுட் வாலிவன் ரெண்டு பேரையும் பாக்கணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வர இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுற அர்மியானி ஏற்கனவே அடிபட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறா ராணுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற கிரிப்ரூட் கிட்டத்தட்ட அரை மயக்கத்துல வந்தான் ஆலி ஒன்றும் ரொம்ப அடிபட்டு கிடக்கிறாரு அவங்க அவனுக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படுத்துறா அதுக்கெல்லாம் அப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம்டா இப்ப உடனே பேசியாவணும் சரி வா போலாம் அவங்க எங்க இருக்காங்க மட்டும் சொல்லு இல்ல நான் மேல ரூம்ல காத்திருக்கிறேன் நீ கிரிப்ரூட்டை கொண்டு வந்து எங்க ரூம்ல போட்டு நாங்க மூணு பேர் நாலு பேர் மட்டும் தனியா பேசணும் அப்படின்னாடா எங்க கிட்ட சொல்லுங்கடா நானும் ஆர்டர்ல இருக்கானே தம்பிடு எங்க மூணு பேருக்கு மட்டும் தனியா வேலை கொடுத்துருக்காரு அதை ஆட்டை நாங்க பகிரக்கூடாது அதுதான் அவரோட ஆர்டர் அது தயவு செய்து அதை எது எதிர்க்கு எதிர்கொளி கேட்காத சரியா ஹாரி சொல்றான் ராணிக்கே ஹாரியோட திட்டம் என்னன்னு புரியல ஹாரியோட மைண்ட்ல அப்பப்ப பிளாஷ் ஆகுது அவன் ஹாக்ஸ்மீட் குள்ள போயிட்டு இருக்கிறான் அங்கிருந்து அப்படியே ஹாக்வோர்ட்ஸ் குள்ள முளைய போறான் அவன் உள்ள போயிட்டே இருக்கிறான் சீக்கிரம் நேரம் குறைவா இருக்கு சீக்கிரம் அப்படின்னா ஹாரி அவனோட நினைவுகளை இன்னொரு பக்கம் வாழ்க்கை எங்க போறான்றத பாத்துட்டு மேல போறான் அப்படியே நெத்தி ஸ்கார் தழும்பு தின்னு திண்ண திரிக்குது மேல ஒரு ரூம்ல ஹாரி ஹர்மீனி மூணு பேரை காராங்க என்ன செய்ய போற ஹாரி ஏன் அவர் வேற தூக்கிட்டு வர சொல்ற எனக்கு அந்த காப்ளின் கிட்ட சில முக்கியமான கேள்விகளை கேட்கணும் அப்படியே பேசிட்டு பில் கொண்டு வந்து கிரிப் தூக்கிட்டு வந்து கட்டில படுக்க வைக்கிறான் ரொம்ப அடிபட்டு முஞ்செல்லாம் ஒரு இருக்கு உட்கார்ந்துருக்க அவர் காலில் போட்டு இருந்த ஷூ எல்லாம் கட்டியிருக்காங்க இருந்தாலும் அந்த கிரைஃபிண்டோட வாழை அப்படியே பிடிச்சிருச்சுக்காரு இவங்களோட ட்ரெஷர் சொல்லிட்டு என்ன பாதுகாக்குறாயா எல்லா டிக்ஸா இந்த அடி அடிச்சு அந்த வாழை கடைசிக்கு விடவே இல்லை அப்படின்னு ஹாரி ஆச்சரியமா பாக்கலாம் சாரி காபி மிஸ்டர் கிரிப்ரூட் கிரிப்ரூட் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணோம் எனக்கு சில கேள்விகள் கேட்டேனோ எனக்கு உங்க உதவி வேணும் நீய உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹரி, என்ன புரியுத நீ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் டாபிய சொந்த கையால நிலத்தை தோண்டி தோண்டி உன்னோட மந்திர எதையுமே யூஸ் பண்ணாம உடல் உழைப்பை மட்டுமே நம்பி அவரை அவர் எழுதி சிறந்து செஞ்ச இந்த மாதிரி யாருமே சாதாரண வேலைக்காரர்களையோ எங்களையோ மதிச்சு உங்க மாய உலகத்தில் இருந்ததில்ல உன்ன மாதிரி ஒரு ஆளை பாக்குற ரொம்ப அபூர்வம் என் உயிரை காப்பாத்தின எர்மையானி உயிரை காப்பாத்தின எல்லா உயிரையும் காப்பாத்தின உன் பிரஸ் உயிரை மட்டும் காப்பாத்துல நீ கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்நேரத்துல நான் இங்கேயே சொத்து போயிருப்பேன் நீ எந்த அடியும் இல்லாம ஈஸியா வந்து உன்ன மாதிரி நல்ல உணவு அப்ப அத்தது இல்லை சரி சரி ரொம்ப அப்படின்னா ஒண்ணுல காபி எனக்கு நீங்க தயவு செய்து ஒரு உதவி செய்யணும் என்ன சொல்லுங்க எனக்கு அந்த பிரிங்கட்ஸ் வால்ட் இருக்குல அதுக்குள்ள போனோம் அதுக்குள்ள போடணும் அதுக்குள்ள உங்களுக்கு தெரியாதா நான் முதமால என்னோட அப்பா அம்மா சேர்த்து வச்ச நான் ஃபஸ்ட் இயருக்கு போறதுக்கு முன்னாடி ஆக்ரிட் கூட அந்த பிரிங்கட்ஸ் வால்ட் கூட எடுத்தேனே அப்ப நீங்க தான் என்ன வழி நடத்தி கூப்பிட்டு அப்ப ஒரு திருட்டு நடந்துச்சு அதே மாதிரி வருஷத்துல ஒரு திருட்டு நடந்துச்சு பள்ளிக்குள்ள ஒரு குரல் தீய சக்திகளின் தலைவனோட அடிமையா இருந்தா அவன் அப்ப திருடணும் அந்த திருட்டு பொருளை தான் அந்த பிலாசபர் ஸ்டோன் தான் அவ வச்சு அதை வச்சு தலைவனுக்கு உயிர் கொடுக்க முயற்சி பண்ணணும் ஆனா அப்ப இருந்தோட வாழ்ட்டு வேற இப்ப இருக்க வாழ்ட்டு வேலை வேற ஹரி போட்டார் அப்புறம் உனால திருடவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க போய் சொல்றீங்க உங்களுக்கு அந்த வாழ்க்கோட எல்லா ரகசியமும் தெரியும் அதுவும் நான் நுழைய நினைக்கிற வாழ்க்கை சாதாரண வாழ்ட்டு இல்ல எனக்கு பெல்லா டெக்ஸ் லெஸ்டோட கூட நுழையணும் அது ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்டிருக்கும்னு தெரியும் அதுக்கு நுழையிற வழி உங்களுக்குதான் தெரியும்னு எனக்கு தெரியும் என்ன வைத்திய கருத்தரமா பேசுற அவளோட வாழ்த்துக்குள்ள எப்படி அது நுழைய முடியும் இல்ல நீங்க நிச்சயமா எனக்கு உதவி பண்ண எங்க உள்ள மனிதர்களோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு அப்படியே ஆசை அதை திருடியாவது நீ உலகத்தை சக்தி வாய்ந்தவனா வரணும்னு ஆசை இல்ல என்ன சொல்றாரு போட் எப்பமே எங்க சொந்த நலனுக்கா சண்டைப்பட்டது தெரியல என்ன கிருப்பு அர்மியன் பொறுமையன் என்னைய அப்படி செய்ற என்னைய அப்படி சொல்ற கிருப்பு நான் எவ்வளவு உயிரை பணியை வச்சு நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு உங்களோட அந்த வாழ்த்துக்குள்ள போன கிருப்பு எனக்கு அங்க போனதான் அந்த தீய சக்தியின் தலைவன் அளிக்கிற சக்தி கிடைக்கும் ஒரு முக்கியமான பொருள் எனக்கு தேவை புரியல நீ ரொம்ப நல்லவன் தான் நான் பேசினது தப்புதான் மா மாதிரி பிறர் நல்ல கருதும் ஒரு மாய உலகக்காரன் நான் பார்த்ததே இல்லை என்ன கொஞ்சம் யோசிக்கூடும் எனக்கு கொஞ்சம் நேரம் கூடும் நான் யோசிச்சுட்டு முடிவு பண்றேன் சரிங்க கேட்க இந்த உங்களோட வாழை ஏதா வச்சுக்கலாங்க வாழ அந்த கைல்ஃப்ரெண்டோட வாழை கொடுப்பீங்களே அதுதான் பொய்யான வாழ் இல்ல உண்மையான வாழ் தெரியும்ல சரி அது எங்களுக்கு தேவை கிரிப்பூ கொஞ்ச நாள் எங்ககிட்ட இருக்கட்டுமே அப்படியே வேற வழி இல்லாம அவரே ரொம்ப பலவீனமான நிலையில இருக்காரு அவர் வேண்டாம் சொன்னா யாரி பிடிங்கிருவான்னு தெரியும் இல்லாம கொடுக்கிறது அவர் முகத்துல அப்படியே தெல்ல தெளிவா தெரியுது என்னையா இத வச்சு என்ன செய்ய போற மாய உலகத்துல இருக்கிற எங்களுக்கு வாழ் செய்யற ரகசியம் எதுவுமே தெரியாது கடைசி வரைக்கும் சொல்லி கொடுக்கவே மாட்டீங்களே நீங்க மட்டும் நட உங்களை அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு மந்திரக்கோள் எப்படி செய்யணும் அதை எப்படி பழக்கணும் அது எப்படி யூஸ் பண்ணுன்ற அவசியத்தை சொல்லியே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஆர்ஜி பண்ண இருக்கேன்டா இது நம்ம சண்டை போற மாய உலகம் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கு உங்களோட ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கு சக்திகளின் தலைவனை வெல்றதுக்கு நம்ம ரெண்டு ஒன்றிணைணும் அதுக்காக தான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தூக்கிட்டு போக சொல்றான் பில்ல கூட்டு பில் கிப்கிட்ட தூக்கிட்டு போறான் ஆலிவண்டர் படுத்துருக்கிற ரூம்கே ஹெர்மியானி ஹாரி டான் போறான் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு ரொம்ப நன்றி அது என் கடமை ஆலிவண்டர் சார் கடமை வாழ்ந்த தெரியுது சார் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு எனக்கு சில சந்தேகங்கள்லாம் சொல்லணும் இந்த மந்திரக்கோள் எல்லாம் பாருங்க இது யார் யாரோட மந்திரக்கோள் ஹாரி மல்ஃபைட் வந்து பிறந்த மந்திரக்கோள் எல்லாம் எடுத்து காட்டலாம் டாபியை புதைக்கு யூஸ் பண்ண அந்த சின்ன மந்திரக்கோளை பாக்குறாரு ஓ பத்து அடி நீளம் இது மால்போயோட மந்திரக்கோள் ஹரி அப்ப இது டிராகன் எலும்புலந்து செய்யப்பட்ட பன்னெண்டு அடி மந்திரக்கோள் இதுல மந்திரக்கோள் அழிவன்றால பேசவே முடிய முகம் எல்லாம் பயங்கரமா அடிபட்டு வீங்கியிருக்கு கைகள்லாம் அப்படியே கிட்டத்தட்ட இறந்து கூடாது பொறுமையா பேசுங்க அது பண்ற பிரச்சனைங்க இப்ப நான் இதூஸ் பண்ணலாமா இந்த மந்திரக்கோள் எனக்கு கீழ் படியுமா அது ரெண்டும் நிச்சயமோ நிச்சயமோ என்ன அவங்களை வென்று எடுத்திருக்க நான் பார்த்தேன் தான் வெள்ளாட்டு வெள்ளாட்டு சோட மந்திரக்கோளை அவ கையிலிருந்து பிடுங்கினாலும் நீ அத பாஞ்சி பிடிச்ச அதனால அது உனக்கு சொந்தமாயிருச்சு கடைசியில என்பது தப்பிக்கும் போது மெல்பாய் கையிலிருந்து இந்த ரெண்டு மந்திர கோலையும் பிடிங்கிருக்க அவங்களோட விருப்பத்துக்கு மாறா மந்திரக்கோளை எடுத்துட்டனால நிச்சயமா இந்த மந்திரக்கோலுக்கு நீதான் ஆசிரியர் நீதான் அதோட மாஸ்டர் அதோட முதலாளி இனிமேல் நீதான் இந்த ரெண்டு மந்திரக்கோளும் உனக்கு இனிமேல் அடிமையா வேலை செய்யப்போது என்ன சொல்றீங்க அழிவண்டர் எனக்கு புரியல மந்திரக்கோளுக்கு உணர்வுகள்லாம் இருக்குமா தன்னை யார் வெண்டெடுக்கிறாங்கன்ற அதுக்கு தெரியுமா ஆமா ஆமா ஆகி மந்திரக்கோள் பட்டுல மந்திரவியல் படிப்பு ரொம்ப ரொம்ப சிக்கலானது மந்திரக்கோளுக்கும் அதை உபயோகிக்கிறவனுக்கும் இடையில ஒரு ஆழமான உறவு உண்டாகும் அந்த உறவை தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப என் பாக்கெட்ல ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த பீனிக்ஸ் மந்திரக்கோள் அந்த மந்திரக்கோள் அளவுக்கு இது வேலை செய்யுமா அப்படி சொல்ல முடியாதாரி ஏன்னா அது நீ உன்னோட பதினோரு வயசுல இருந்து அதனை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு உனக்கு ஏழு வருஷ உறவு நீ அதை எடுத்து ஏழு வருஷத்துல அத நீ புரிஞ்சிருக்கிற ஒண்ணு அது புரிஞ்சிருக்குது உன்னுடைய நோக்கங்களை அது புரிஞ்சிருக்குது அதால எவ்வளவு செயல்பட முடியும் நீ புரிஞ்சிருக்கிற அந்த எக்ஸாக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவான புரிதல் இந்த புது மந்திரோளுக்கும் உனக்கு உருவாக கொஞ்சம் சமயம் பிடிக்கும் அது வரைக்கும் அந்த அளவுக்கு சார் எனக்கு அந்த பீனிக்ஸ் வந்திரோல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு பேக்ல இருக்கிற அந்த வடஞ்ச மந்திரக்கோள் எடுத்து பாக்க சாரி சாரி ரொம்ப மோசமா ரெண்டு பீசா உடஞ்சிருச்சு இதனை செயல்பட வைக்கிற சக்தி எனக்கு இல்ல எனக்கு இல்ல சரி அது வேண்ட சார் பரவாயில்ல எனக்கு இன்னொரு மந்திரக்கோலை பத்தி தெரியணும் எதை பத்தி சொல்ற அறி ஆஹ் எனக்கு இன்னொரு சந்தேகம் அந்த மந்திர குலை பத்தி யோசிக்கும் ஒரு சந்தேகம் வருது அடுத்தவனை அவனோட விருப்பத்துக்கு மாறா வென்று அவனை தோக்கடிச்சு மந்திர கோலை பிடுங்கினாதான் பிடுங்கினாலே மந்திரக்கோள் நமக்கு சொந்தமாயுமா இல்ல அடுத்து அவனை கொலை பண்ணி எடுத்தாதான் அந்த மந்திரக்கோள் நமக்கு சொந்தமாக இன்னும் சொல்ற புரியல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு பத்தி பல கதைகளை கேள்விப்படுறேன் பலரை கொண்ணு கொண்ணுதான் ஒருத்தன் இன்னொருத்தரை கொண்ணுதான் அந்த மந்திரக்கோளை தனக்கு சொந்தமாக்கிக்கிறான் இன்னும் சொல்ற அந்த மூத்த மந்திரக்கோள் சொல்லுவாங்களே விதிய விளைவிக்கும்ிரக்கோள் அதை பத்தி சொல்றியா ஆமா ஆமா நீங்க தீய சக்தியின் தலைவன் கிட்ட அந்த மந்திரக்கோளை ஜெயிக்கிற சக்தி என்ன ஜெயிக்கிற சக்தி பெரிய மந்திரக்கோளுக்கு தான் இருக்குன்னு சொன்னீங்களா அது எப்படி உனக்கு முதல்ல இந்த என் கிட்ட இந்த பீனிக்ஸ் மந்திரக்கோள் இதே பீனிக்ஸோட அண்ணன் மந்திரக்கோளை தான் அவன் வச்சிருந்தான் அதனால்தான் ரெண்டு பேரோட மந்திரக்கோளால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா அவனால என்ன ஜெயிக்க முடியலன்னு சொன்னீங்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப முடியலை சொன்னாலும் அப்ப முதல்ல நீங்க வேற மந்திரக்கோளை யூஸ் பண்ண சொன்னீங்க ரெண்டு பேரும் ஒரே பீனிக்ஸ் பார்வையோட மந்திரக்கோளை ரெண்டு பேரும் யூஸ் பண்றதுனாலதான் ரெண்டு பேரோட சண்டை போட்டு ஜெயிக்க ஆனால வேற ஒருத்தன் மந்திரக்கோளை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்லா அவன் யூஸ் பண்ண இன்னொரு மந்திரக்கோலை நான் வேண்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அன்னைக்கு நைட்டு எப்படி என் அந்த புது மந்திரக்கோலையும் ஜெயிச்சது லூசியஸ் மெல்பாய்ட மந்திரக்கோள் எப்படி என் மந்திரக்கோள் ஜெயிச்சது அது எனக்கும் தெரியல அது மந்திர உலகத்துல என்றுமே நடக்காத ஒண்ணு மந்திரக்கோள் தானாவே முயற்சி பண்ணி அவனை ஜெயிச்சதுன்றது நடக்காத ஒண்ணு எனக்கு அதான் புரியல அதுக்கப்புறம் குடும்பப்படுத்தணும் யாரு கிட்ட உங்களுக்கு தெரியலன்றீங்க ஆமா அதுக்கு வரலாறுல தொடர்ச்சியான ஒரு கதை இல்ல எப்ப யார்ட்டு எப்படி பரவிச்சு திடீர்னு வரலாறுல பதினோரு ஆண்டுகள் மறைஞ்சிடும் ஆனா திரும்பவும் தோன்றும் அது அது கொலை மந்திரக்கோள் இந்த மாதிரி அது ஆசையை தோண்டும் மந்திரக்கோள் ஆசைனாலதான் அதை அடையணும்னு பல பேர் பல பேர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது தன்னுடைய தான் செய்யற மந்திரக்கோள் ஒரே காரணத்துக்காக நான் மூத்த மந்திரக்கோள் வச்சிருக்கேன் அதே மாதிரி பல பல பிரதி பிரதிகள் எடுத்து அதே மாதிரி வேலை செய்யற பல மந்திரம் கோள்கள் உருவாக்கிட்டு இருக்கேன்னு அட்வர்டைஸ் பண்ணான் அதனால எனக்கு தெரிய வந்தது அந்த ரூமரை நம்பி அவன் பிறப்பின பரப்பின ரூமரை நம்பி அவனோட மந்திரக்கோள் நிறைய விக்க ஆரம்பிச்சது அதத்தான் இவன் கொடுக்க தாங்க முடியாம சொல்லிட்ட சரி சரி சரி ஆனா உனக்கு எப்படி எல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும் தெரியும் அலைவண்டர் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்க அது உங்களோட மனசு இன்னும் குழப்பம் எனக்கு அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் சரி ஆலிவன்ற சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க உங்க மேல எங்க யாருக்கும் எந்த கோபமும் இல்ல உங்களை அவன் ரொம்ப கொடும்படுத்திருக்கான் நீங்க ரொம்ப பாதுகாப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஹாரி ஹர்மியானி ரான் நடந்து போறாங்க பில் ஃபுல்லர் எல்லாம் கிச்சன்ல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அங்க பக்கம் நான் கொன்னாட்டுல வர என்னை கை ஆசிட்டு அசிச்சுட்டு கார்டனுக்கு போறான் கேளுங்க ரான் ஹர்மியானி கேளுங்க அந்த மூத்த மந்திரக்கோள் கிரக உரவை அது எப்படி அவன் கிட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியல அந்த கிரக உர வீச்ச தீய சக்திகளின் தலைவன் ரொம்ப குடும்ப இருக்கான் அதனால கிரகிட்ட மந்திரக்கோள் திருடு போயிருக்குன்ற உண்மையை மட்டும் சொல்லியிருக்கான் அது யார் திருடுனா எப்படி திருடு போச்சுன்னு கிரக உறவீச்சுக்கே தெரியல ஆனா கிரிண்டல் வால் தான் திருடியிருக்கான் எப்படி திரு எனக்கு தெரியல ஆனா கிரக இந்த மாதிரி ஆலிமன்ற சார் சொன்ன மாதிரி பயங்கரம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால அவன் கிட்ட இருக்கு நம்பி கிண்டர்வால் ஆசையினால தேடி இருக்கான் அதுக்கப்புறம் கிண்டர்வால் நிறைய தீமைகள் விளைய விளைய அவரை வெல்லணும்னு டம்பிள் முயற்சி பண்ணி தான் சக்தியை உபயோகிச்சு கிண்டர்வால ஜெயிச்சிருக்காரு அதனால அந்த மூத்த மந்திரக்கோள் டம்பிள் கிட்டதான் இருக்கு அவனோட கரும்பு எரியுது இப்ப அந்த டம்பிள் கிட்ட இருக்க மந்திரக்கோள் எடுக்கதான் தீய சக்திகளின் தலைவன் ஆகுவர்ட்ஸ் பள்ளிக்குள் நுழைஞ்சிருக்கிறான் என்ன சொல்ற முன்னர் வெட்டிய பேசிட்டு இருந்தோம் போய் எடுத்துக்கலாம் மேடா தடுத்துக்கலாம் மேடா தேவை இல்லடா எனக்கு இனிமேல அந்த ஆசை இல்ல என்னோட சொல்ற இல்ல இல்லடா ஆல்டி நெஞ்சை பிடிச்சாடி முட்டி போட்டு இல்ல எனக்கு அது தேவையில்ல எனக்கு டம்புடரோட ஆர்டர் தெல்ல புரியுது எனக்கு அவர் சொல்ல இட்ட கட்டரை ஆர்கக்ஸ்களை அந்த மூத்த மந்திரக்கோள் அடையணும்னு என்னோட பைத்துக்கரோமா சொல்ற பைத்திக்கிறோம் இப்ப சொல்லி நல்ல நல்ல வாய்ப்புகள் போட்டிட்டு நினைவுகள்லாம் மறைஞ்சிருச்சு பள்ளிக்குள்ள ரொம்ப கொடூரமான கோவத்துல போறான் செவரஸ் நீம்ஸ் பக்கத்துல உள்ள வந்ததை பார்த்து கூட நடக்கிறாரு நீ ரூம் போய் காத்துரு நான் கொன்னத்துல வரேன் அப்படின்னு செவரஸ் நீம்ஸ் பார்த்து மறைச்சுக்கிட்டே சொல்றான் ஓகே ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு பேரா மாயமா மறைஞ்சி யாரு கண்ணுக்கும் தெரியாம அந்த ஆகோட் பள்ளிக்கல குளத்து பக்கம் போறான் அங்கதான் அங்க பக்கத்துலதான் ஒரு சமாதி இருக்கு வெற்றி அப்படின்னு தான் கையில இருக்கிற மந்தக்குள்ள தூக்கி ஒரு சுழட்ட சுழட்டணே சமாதி அப்படியே ரெண்டு பீசா கொழக்குது அதுக்குள்ள ஆடையால முற்றிலும் சுழட்டப்பட்ட மூடப்பட்ட ஒரு பாடி கிடைக்குது அப்படியே மந்திரக்குள்ள திரும்ப சுழட்டணே அந்த ஆடை முற்றிலும் விலகி எலும்பு கூடு அப்படியே தெரியுது இருந்தவரோட முகம் தெல்ல தெளிவா தெரியுது அப்படியே அந்த முகம் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அதோட ரெண்டு கைகளும் மார்ப மார்பு பக்கமா கட்டிக்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு கைகளுக்கு நடுல அந்த மந்திரக்கோள் பாதுகாப்பா மார்போட பிடிச்சு கட்டப்பட்டிருக்கு ரெண்டு கைகளுக்கு நடுல அந்த மந்திரக்கோள் பைத்தியக்காரா பைத்தியக்காரா உன்னுடைய சாவும் இந்த மார்பிள் சமாதியும் வாழ்ட மோட் அந்த மூத்த அந்த மூத்த மந்திரக்கோள் வாழ்ட மோட்டை அடையாம காப்பாத்திரும் நம்பிடையா எந்த சக்தியாலையும் எந்த சாவாலையும் எந்த சமாதி வாழ்ட இந்த மந்திரக்கோளை அடையறத தடுக்கவே முடியாது என் தம்போட ரெண்டு கைகளுக்குள்ள இவன் கையை விட்டு வலுக்கட்டாயமா அந்த மந்திரக்கோளை உருவி அப்படியே அந்த மந்திரக்கோள் வந்து பறக்குது அதுக்கான ஒரே அடையாளம் மந்திரக்கோள் மூத்த மந்திரக்கோள் தன்னுடைய புது குருவை கண்டுபிடிச்சிருச்சு தனக்கான புது மாஸ்டர் தேர்ந்தெடுத்துருச்சு வாழ்ந்த மோட் வெற்றிகரமா தன் வாழ்க்கையில மாபெரும் வெற்றி அடைஞ்ச சந்தோஷத்தோட அந்த மூத்த மந்திரக்கோளோட வெளியே வரா தொடரும்